எமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ உறவுகளை சிங்கள அரச பயங்கரவாதத்தால் சிதைத்து உருக்குலைக்கப்பட்ட எமது தமிழீழ மண்ணை தாம் மடியும் இறுதி கணம் தமது தோள்களில் சுமந்தவர்கள் மாவீரர்கள் கொடூரமான தமிழின அழிப்பை தடுத்து நிறுத்த போராடிய எமது வீரர்களும் அவர்களை வலைநடாத்திய வீர தளபதிகளும் தமிழின வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களது வீரம் வரலாறு என்ற சாதாரண சொல்லுக்குள் அடக்கப்பட முடியாதது அடிமைப்பட்டுக் கிடந்த இனத்தின் இருநிறைந்த வாழ்வை உலகமே வியக்கும்படி புரட்டிப் போட்ட இந்த வீரமரவர்களின் புகழ் எழுத்துக்களால் ஒடுக்கப்பட முடியாதது ஆனாலும் புலம்பெயர்ந்த மண்ணில் வாழ்ந்து இளைய சமுதாயத்தினர் எமது மாவீரர்களின் புகழை பாடுவதில் கொண்ட பெரு விருப்பமே நடுகல் பூமி என்ற இந்த ஒலிப்புளை உருவானதற்கான அடிப்படை காரணமாகும் இளையவர்கள் முயற்சியில் வழிவந்திருக்கும் இந்த ஒலிப்பேளைக்காய் உழைத்த அனைவருக்கும் நமது நன்றியை பயிர்வதோடு மாவீர நினைவை நெஞ்சிறுத்தி எம் பணி தொடர்வோம் என உறுதி பூணுவோமாக இன்னமொரு ஒலிப்பேழை வழியாக உங்களை சந்திக்கும் வரை நன்றியோடு தமிழர் கலைப்பண்பாட்டுக் கழகம் ஜெர்மனி தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்